வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை ஒரு நாள் அரச சபையில அரசர் எல்லா மந்திரிகள் கூடயும் தாத்தாச்சாரியார் தெனாலிராமன் எல்லாரும் இருக்கும் போது உரையாடி இருந்தாராம் அப்போ வந்து ஒரு மந்திரி சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க நான் வந்து ஒரு நூறு பணத்தை தொலைச்சிட்டேன் அந்த பணத்தை தொலைச்சது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனால் அதை திருநவன் வந்து ஒரு பரிசல்காரன் அந்த பரிசல்காரன் என்னை வந்து ஏமாத்திட்டான் அவன் சொல்கிறான் அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு உறுதியாக தெரியும் அந்த பணத்தை வந்து அந்த பரிசல்காரன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னாரான் பரிசல்னா தெரியும் ஒரு சின்ன பவுல் ஷேப்பில் ஒரு போட் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இந்த ஆற்ற கிடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி பரிசல்கிற அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய போட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பரிசல்காரன் வந்து நான் ஆற்ற கடக்கிறதுக்கு ஒரு பரிசல்ல ஏறினேன் பரிசல்லில் ஏறும்போது அந்த பரிசல்காரனுக்கு நான் காசு கொடுத்தேன் அப்போ அந்த நூறு பணம் இருந்தது அதுக்கு பிறகு அந்த பணத்தை வந்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டேன் திரும்ப நான் வீட்டில் போய் பார்க்குறேன் அந்த பணத்தை காணும் அந்த பணம் வந்து பரிசல்ல தான் காணாமல் போயிருக்கும் அந்த பரிசல்ல நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால அந்த பணத்தை வந்து பரிசல்காரன் தான் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் ஆனால் அவன் வந்து பொய் சொல்கிறான் நான் எடுக்கலைன்னு சொல்லி அடிச்சு சொல்கிறான் நீங்கள் தான் அவனை கூப்பிட்டு விசாரிச்சு எப்படியாவது அந்த பணத்தை எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னாரான் தேனாலி ராமன் நம்மை பார்த்துட்டு இருந்தானா அப்போது தாத்தாச்சாரியார் சொல்லியிருக்காரு நீங்கள் பணத்தை வந்து பரிசல்ல ஏறும்போது பார்த்துருக்கீங்க திரும்ப இறங்கும்போது காணோன்றீங்க அதனால பரிசல்ல தான் தொலைச்சிருக்கணும் பரிசல்ல பணத்தை பாத்தா எவனாவது ஒரு பரிசல்காரன் விடுவானா அவன் ஒரு நாளோட வருமானமே அவனுக்கு ஒரு நாள் வருமானமே கிட்டத்தட்ட ரெண்டு பணம் கூட இருக்காது அவன் நூறு பணத்தை பார்த்தா விடுவானா அவன் கண்டிப்பா எடுத்திருப்பான் எந்த பூனையும் பால் குடிக்காம இருக்குமா பூனைன்னு இருந்தா பால குடிக்க தான் செய்யும் அது மாதிரி காணாம போன பணத்தை அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு தெனாலிராமனுக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் சுத்தமாவே ஒத்து வராது அதுவும் தாத்தாச்சாரியார் இந்த மாதிரி ஒரு மொக்கையான எக்ஸாம்பிள் சொன்னது தெனாலிராமனால சதிச்சுக்கவே முடியல பூனைன்னு இருந்தா பால் குடிக்காம இருக்குமா அது மாதிரி பணம்னு இருந்தா ஒருத்தர் திருடதான் செய்வான்னு சொல்றாரு அது எப்படி அவ்வளோ ஈஸியா வந்து இவர் வந்து அந்த பரிசல்காரனை அண்ட் எஸ்டிமேட் பண்றாரு நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்லிருக்கான் உடனே அரசர் கிருஷ்ண தேவராயரும் சொல்லியிருக்காரு அவர் சொல்றது நியாயம் தானே ஒரு பரிசல் காரனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வருமானமே ரெண்டு பணம் தான் இருக்கும் அவன் நூறு பணத்தை பார்த்தா விடுவானா அவன்தான் எடுத்திருப்பான் பால் குடிக்காத பூனை இருக்குமா அப்படின்னு கிருஷ்ண தேவராயரும் உடனே தெனாலிராமன் சொல்லிருக்கான் அரசரே பால் குடிக்கிறதுக்கும் பணம் காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம் பூனை பால் குடிக்கதான் செய்யும் பால் குடிக்காத பூனை கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா உடனே எல்லாரும் அத எப்படி பால் குடிக்காத பூனை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெனாலிராமனை பாத்திருக்காங்க அரசர் கிருஷ்ணதேவா சொல்லியிருக்காரு தெனாலிராமன் நீ வந்து பால் குடிக்காத பூனை இருக்குன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டினா நான் வந்து பரிசல்காரன் பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே தெனாலிராமன் எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் இதை நிருபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டானா வீட்டுக்கு போன தெனாலிராமன் தன்னுடைய பூனைக்கு வந்து சுட சுட பாலை காய்ச்சி நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்து ஒரு கிண்ணத்துல கொண்டு வந்து வச்சிருக்கான் பசியில இருந்த பூனை வேகமா ஓடி வந்து அந்த பால்ல வாய வச்சிருக்கு அப்போ அந்த கொதிக்க கொதிக்க இருந்த பால்ல வாய வச்சதுல பூனைக்கு நல்ல சூடு விழுந்துருச்சு பூனை வந்து வீள்னு கத்திட்டு அங்க இருந்து ஓடிடுச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான் அந்த பூனையை பார்த்துட்டே இருந்திருக்கான் அந்த பூனையை வேற எதுவுமே சாப்பிடல அன்னைக்கு ஃபுல்லா திரும்ப அந்த பூனை பசியில இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தெனாலிகிராமன் மறுபடியும் அதுக்கு வந்து கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கு வச்சுருக்கான் பூனை வந்து பசியில் அந்த ப பாலில் வந்து மறுபடியும் வாயை வச்சிருக்கு வாயை வச்சோடனே மறுபடியும் சுட்டுருச்சு பூனைக்கு பூனை வலி தாங்க முடியாமல் வெயிலில் கத்திட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு இது மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக தெனாலி ரமன் பூனைக்கு ரெண்டு மூணு தடவை வச்சிருக்கான் அதுக்கு பிறகு நல்லா ஆரிப்போன பாலை எடுத்துகிட்டு வந்து மறுபடி பூனைக்கு வச்சுருக்கான் அப்போ பூனை பார்த்துருக்கு இந்த பாலை குடிச்சாலும் நமக்கு வாய் சூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிர்ந்த பால் சூடே இல்லாத பாலை கூட அது ட்ரை பண்ணியே பார்க்காம போயிடுச்சு அந்த பூனை அப்போ தெனாலி ராமன் நினைச்சான் சரி இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு நேராக அரண்மனைக்கு போனோம் போய் கிருஷ்ணதேவராய் முன்னாடி அந்த பூனையை வந்து நிற்க வச்சுட்டு ஒரு கிண்ணத்துல பால் எடுத்துட்டு வந்து வச்சான் அந்த பூனை பார்த்துச்சு நேற்று முந்தா ரெண்டு நாள் ஃபுல்லா சூடு கொட்டது மிச்சம் ஒரு சொட்டு கூட நம்ம பால் குடிக்கல இன்னைக்கும் பால் எடுத்து வைக்கிறான் இந்த பாவி பைய தெனாலிராமன் அதனால இன்னைக்கு குடிக்கவே கூடாதுன்ட்டு அந்த பூனை பாலை பார்த்துச்சு தெனாலிராமனை பார்த்துச்சு பாலை பார்த்துச்சு தெனாலிராமனை பார்த்துச்சு திடீர்னு அங்க இருந்து குடு குடு குடுகுனு ஓடி போயிருச்சு அந்த பூனை அப்ப எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம் தெனாலிராமனை தெனாலிராமன் சொல்லணும் பாத்தீங்களா இந்த பூனை வந்து பாலை வச்சா கூட குடிக்க மாட்டேங்குது இதுல இருந்தே தெரியலையா பால் குடிக்காத பூனையும் இருக்குன்ட்டு அதனால இந்த மாதிரி மொக்கையான எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி ஒருத்தன் திருடன் பட்டம் கட்டாதீங்க பால் குடிக்காத பூனை இருக்கும்போது பணத்தை பார்த்தா ஆசைப்படாத மனுஷனும் இருக்க முடியும் அதனால வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பணம் தான் சம்பாதிக்கிறான் பரிசல்காரன் அவன் வந்து நூறு பணத்தை பார்த்தா கண்டிப்பாக திருடியிருப்பான் அப்படின்லாம் நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்க முடியாது நேர்மையானவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னானான் உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம் அரசர் கிருஷ்ணதேவராயிரும் தெனாலிராமன் இந்த கதையில வந்து தெனாலிராமன் அந்த பூனைக்கு சூடு போட்டது தப்பு தான் ஆனா வந்து ஒரு நேர்மையான பரிசல்காரனை காப்பாத்துறதுக்காக இதை பண்ணது தப்பு இல்லைன்னுதான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க சரி நேயர்களே